வணக்கம் நட்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று குழந்தைகள் கலியாட்ட நிகழ்ச்சி ஒன்றில் இடம்பெற்ற பெரும் தீ விபத்தில் எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட பெரும்பாலானோர் குழந்தைகள் ஆவார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு டெக்ஸாஸ் மாகாணத்தை தாக்கிய கால்வெஸ்டன் சூறாவளி காரணமாக எட்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கலிபோர்னியாவில் ஏழு அமெரிக்க கடற்படை கப்பல்கள் மூழ்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் போது v2 ராக்கெட் மூலம் முதல் தடவையாக லண்டன் நகரம் ஜெர்மனியினால் தாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு சோவியத் படைகள் வட கொரியாவை ஒரு மாதத்திற்கு முன்னர் கைப்பற்றியதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் தென்கொரியாவில் தர இறங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு பசிபிக் போரை முடிவுக்கு கொண்டு பொருட்டு நாற்பத்தி எட்டு நாடுகள் சான் பிரான்சிஸ்கோவில் ஜப்பானுடன் அமைதி உடன்படிக்கையை ஏற்படுத்தின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு த சவுத் ஈஸ்ட் ஏசியா ட்ரெட்டி ஆர்கனைசேஷன் சீட்டோ அமைப்பு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு ஆசிய தொழில்நுட்ப கழகம் பாங்காக் நகரில் நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு கருப்பு வெள்ளிக்கிழமை நிகழ்வாக ஈரானில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை அரசு படைகள் தாக்கியதில் எழுநூறு முதல் மூவாயிரம் பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு மேக்கடோனியா குடியரசு விடுதலை அடைந்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் காபூலில் அமெரிக்க தூதரகத்தின் முன் நடத்தப்பட்ட மனித வெடிகுண்டு தாக்குதலில் இரண்டு அமெரிக்க வீரர்கள் உட்பட பதினாறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் மாலேகான் நகரில் மசூதி மற்றும் சந்தை பகுதிகளில் இடம்பெற்ற குண்டுவெடிப்புகளில் நாற்பது பேர் கொல்லப்பட்டனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அமெரிக்காவின் நாசா ஓஸ்ரிஸ் ரெக்ஸ் எனும் விண்வெளி ஓடத்தை விண்வெளிக்க அனுப்பியது இது குறுங்கோள்களில் இருந்து மாதிரிகளை சேகரித்து வருவதற்காக அனுப்பப்பட்டது இந்த விண்வெளியோடமானது குறுங்கோள்களில் மாதிரிகளை சேகரித்து கொண்டு வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு பூமிக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இனி இந்த நாளில் பிறந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு சிவானந்தர் அத்வைத வேதாந்த குரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தேவன் தமிழக நகைச்சுவை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பூபேன் ஹசாரிகா இந்திய கவிஞர் இயக்குனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆசா போஸ்லே இந்திய பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பத்மினி பிரியதர்ஷினி தென்னிந்திய பரதநாட்டிய கலைஞர் நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்டின் பிரீமன் ஆங்கிலேய நடிகர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுவாமி அபேதானந்தர் ராமகிருஷ்ணரின் சீடர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு பெரோஸ் காந்தி இந்திய அரசியல்வாதி பத்திரிகையாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சாண்டோ சின்னப்பதேவர் தமிழக திரைப்பட தயாரிப்பாளர் நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஷேக் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வி காராள சிங்கம் இலங்கை இடதுசாரி அரசியல்வாதி எழுத்தாளர் வழக்கறிஞர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு குன்னக்குடி வைத்தியநாதன் தமிழக வயலின் இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முரளி தமிழ் திரைப்பட நடிகர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆடர் கோ தமிழக கவிஞர் இதழாசிரியர் இந்நாளின் சிறப்புகள் தேவமாதா பிறப்பு கத்தோலிக்க திருச்சபையினால் கொண்டாடப்படுகிறது அனைத்துலக எழுத்தறிவு நாள் தேசிய நாள் அண்டோரா நாட்டில் தேசிய தினம் பாகிஸ்தான் மற்றும் மால்டா நாடுகளில் வெற்றி தினம் என்று மேக்கடோனியா குடியரசின் விடுதலை தினம் இந்தியாவில் தேசிய கண் கொடை தினம் கண்தான தினம் என்று மற்றும் உலக முதலுதவி நாள் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே